ீிாமூர் சுேந்திரைபாயம் சூத்திருத்த முனீந்திரம் ஸ்ரீங்ககிரேஷிகாபி நித்தியை துவம் ஹிவூத்தீராமிருஷ்ணாவேந்திரமுனிப்ப त्वमेव त्वमेव அஸ்மூரூன் சனோஸ்மி மாதே ஷா டமேவிரவிணம் மேவெவ நமோ விதிய சம்பிரதாய வம்ச ரிஷிபோ மஹோ நமோ குருபிய ோபிவ்வாந்தோனிஷத் ஆறாவது அயம் முதல் ண்டம் மூணாவது மந்திரத்தில் படிக்கலாம் எதிர்ப अमतं मतं अमतं मतं विक्णातं विक्णातं कथम्नु அமாத்த விஞ்ஞாமி கலம் நுகவா சாசோ சோமியை மரும் ரண்மய விஞ்ஞ भनं विकारो नामधेयं सर्वं மருக்கேத்தேசியம் சோமியைமோமய விஞ்ஞாஸ் विकारो नामधेयं லோகித்தியம் எோமியை நம் वाचारं भणं विकारो नामधेयं, கிருஷ்ணாயசமித்தியேவசத்தியம் ஏவ் சோமிய ச ஆதேசோவரீதி உபனிஷத் ஒரு கதையின் மூலம் மெய்ப்பொருள் தத்துவத்தை உணர்த்துகிறது கதையிலிருந்து பல நீதிகளும் நமக்கு சொல்லப்படுகிறது நாம் எப்பொழுதும் நற்பண்புகளை வளர்க்க வேண்டும் எவ்வளவு கற்றாலும் அடக்கமாக இருக்க வேண்டும் இதெல்லாம் அந்த நீதிகள்லாம் அதிலிருந்து சொல்லப்படுகிறது மற்றொரு கருத்து என்னவென்றால் உண்மையை உணர வேண்டுமானால் தகுந்த ஆசிரியரிடம் சென்று முறையாக கற்க வேண்டும் ஒரு குரலை ஞாபப்படுத்தினா உங்களுக்கு தெரிஞ்ச குரல் தான் கற்றதனால் ஆயபயன் என் கொல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் அந்த விஷயத்தை தான் உபதேசம் பண்றார் அவர் அதை நம்ம அப்படி அர்த்தம் பண்ணி புரிஞ்சுக்கலாம் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் கற்றதனால் ஆயபயன் என் கொல் நீ படித்த படிப்புக்கு என்னப்பா பிரயோஜனம் ஈஸ்வரனை ஆராதனை பண்ணலன்னா என்ன பிரயோஜனம் ஈஸ்வரனை ஆராதனை பண்ணணும் அப்புறம் ஈஸ்வரன் தான் எல்லாம்னு புரிஞ்சுக்கணும் அந்த ஈஸ்வரன் எனக்கு கன்னியமா இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் அகமேவ சர்வம்னு புரிஞ்சுக்கணும் இதுதான் நம்ம சாஸ்திரங்கள்ல நமக்கு பண்ணப்பட்டிருக்கிற உபதேசம் அந்த அடிப்படையில்தான் ஸ்வேதகேயத்தோட அப்பா ஆருணி இவன் ஆருணேயன் மறக்க விடாது அப்பா பேரு இன்னொரு பேரு உதாள அனுச்சானி என்ன வேணாலும் சர்வக் தெரியும் நினைச்சுட்டான் கேட்கப்படாததெல்லாம் கேட்டதாகுமோ எதை சிந்திச்சா சிந்திக்கப்படாததெல்லாம் சிந்தித்ததாகுமோ எதை உறுதியாக தெரிந்துகொண்டால் எல்லாவற்றையும் உறுதியாக தெரிந்து கொண்டதாக அதை தெரிந்து கொண்டாயா அப்போ தெரியல அது எப்படி முடியும் ஒன்னு படித்தா அதுதான் தெரியும் இன்னொன்று எப்படி தெரியும் இது வழக்கத்தில் இல்லாதது எந்த ஒன்றை கற்கிறோமோ அதை பத்திதான் தெரியும் தான் பாக்க ஜஞானம் வராது மரத்தை பற்றி அறிவதன் மூலம் சமையலை பற்றி அறிந்து கொண்டான் அப்படின்னு வர முடியாது ஏக விஜானேன ஏக விஜானமேவோ பவதி ஏக விஜானேன சர்வ விஜானம் கதம் பவதி ஒன்றை எல்லாவற்றையும் அறிவதுங்கிறது நடக்குமா அது மற்ற துறையில் வெளி விசேஷ விஷயங்களில் நடக்காது ஆனால் அந்த சாமான்யத்தில் நடக்குங்கிறது தான் சாஸ்திரோபதேசம் நம்ம எப்பவுமே விசேஷ ஜானத்திலேயும் மூழ்கி போயிருக்கோம் சாமான்ய ஜான நிஷ்டையில் இல்லை அதுதான் சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம முழுமையான நிம்மதியோடு இருக்கணும்னா சாமானிய ஜான நிஷ்டையில் இருக்கணும் விசேஷ ஜான நிஷ்டையில் அளவாக இருக்கணும் இது கொஞ்சம் புரிய விசேஷ என்ன சாமானியா நிலைச்சு நிக்கிறது சாமான் எல்லாவற்றிலும் சமமா இருக்கிற பொருள் அதுதான் சாமானியம் ஒன்னொன்னு ஒரு ஒரு விசேஷம் இருக்கு அதுதான் விசேஷ ஜானம் இப்போ நம்ம என் புத்தி வேற மனசு வேற உடம்பு வேற விவகாரங்கள் வேற அப்படி ஒரு ஒருத்தருக்கு இருக்கு ஆனா எல்லார்ட்டையும் சமமா இருக்கிறது என்னது சிதேக்கரசை நமகா லலிதா சாஸ்திர நாமத்துல படிக்கணும் சதேக்கரசம் சிதேக்கரசம் சுகைக்க ரசம் எல்லாம் போடலாம் எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கிற ஒரு மெய்ப்பொருள் எது அதை புரிஞ்சுண்டா தான் அதை புரிஞ்சு அதுல நிக்கணும் மத்தத கவனிக்கவே விடாது அப்படி கவனிக்காமல் அதுக்கு மாத்திரம் தாற்பயம் கொடுத்து அதையே சத்தியம் என்று தெரிந்து கொண்டு அதிலேயே நினைச்சு நின்னா இந்த மித்யா விசேஷ ஜானத்தில் தாற்பயம் கிடையாது ஏன்னா இந்த விசேஷமெல்லாம் மாறிகிண்டே இருக்கும் மாறிகின்றே இருக்கும் ஒரே மாதிரி ஒரு நேரத்தில் இருக்கிற மாதிரி இன்னொரு நேரம் இருக்காது ஆகையினால அது இப்படியே இருக்கணும்னு நினச்சா முடியாது நம்ம என்ன நினைக்கிறோம் லைஃப் ஸ்மூத்தாக போயிண்டே இருக்கணும்னு நினைக்கிறோம் நடக்குமா என்ன என்னெல்லாம் வரப்போறதோ எப்படி வரப்போறதோ நமக்கு தெரியாது ஆகையினால இந்த சாமான்யத்தை தெரிந்து கொண்டு சாமானியம்னா சமமாக இருப்பது அந்த மெய்ப்பொருளை தெரிந்து கொண்டு அந்த ஞானத்திலேயே நிலச்சு நிக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் அதுல நிற்கணும் இந்த விசேஷ ஞானத்துல உழலக்கூடாது விசேஷ ஜானம் என்ன பண்ணும் சுகமும் கொடுக்கும் துக்கமும் கொடுக்கும் சாமானிய ஜானம் என்ன பண்ணும் சுகத்தில மாத்திரம்தான் இருக்கும்படி இன்பமே என்னாலும் துன்பமில்லைங்கிறது சாமானிய ஜான் ஏன்னா சமமாய் இருக்கிற பொருள் எதுனா விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் எல்லாம் ஊற்றாகி உள்ளே ஒலித்தாய் போற்றி அதனால் எப்பவும் இருக்கிற அந்த சாமான்ய ஜானத்தில் மனசை வைக்கிறத விட்டுவிட்டு எல்லோரும் என்ன பண்ணும் ஒரு ஒருத்தரையும் ஒரு ஒரு இன்டிவிஜுவலையும் ஜட்ஜு பண்ணிகிட்டே அதெல்லாம் சா அதெல்லாம் நிற்கவாக பார்த்தாலும் நமக்கு இது கா விவகாரம் பண்ணுறதுனால நம்மளை அவன் ஜட்ஜு நம்ம அவனை ஜட்ஜு பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் ஜட்ஜ் பண்ணால் என்னதான் இருந்தாலும் ஒரே மாதிரியாக இருக்கும் எப்பவுமே முந்தியிருந்த மாதிரி இப்போ இருக்க மாட்டோம் இப்போ இருக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இருக்க போகிறதில்ல எது பொய்யோ அதை போய் விசாரம் பண்ணிட்டு அதுலேயே நிலச்சி வேறு மாற்றி மாற்றி அதுலேயே நிற்கிறோம் அது கூடாதுங்கிறது தான் சாஸ்திரத்தினுடைய முக்கியமாக சொன்னால் உபனிஷத்தினுடைய உபதேசம் அதுதான் மோக்ஷத்துக்கு சாதனம் மற்றதெல்லாம் துக்கத்துக்கு பந்தத்துக்கு தான் சாதனம் மோக்த்துக்கு ஆப்போசிட் மறக்க பந்தத்துக்கும் துக்கத்துக்கும் மற்றதெல்லாம் சாதனம் அர்த்தமும் காமமும் இதெல்லாமே கொஞ்சம் ஒதுக்கி வச்சு ஆக அர்த்தமும் கிடையாது மாத்திர சம்ரட்சணை பண்ணி வாழ்க்கை நிறைவு செய்கிறான் புத்தகங்கள் எல்லாம் நம்ம படிக்கிறோம் சொன்னதுக்கு அப்புறம் இவர் ஒரு திருஷ்டாந்த சொன்னார் அதை நாம இப்ப படிச்சுன்னு இருக்கோம் எதா சோமிய மிருத் மருண்மயம்யா வாச்சாரம்பணம் விக்காரோ நாமதேயம் மிருத்திகேத்தியேவ சத்யம் ஹே சோமிய மிருதிண்டேன சர்வம் ருண்மயம் விஜாதக் கு மண்ணாலான ஒரு பாத்திரத்தை தெஞ்ச எல்லா பாத்திரங்களும் மண்ணால தான் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிகிறது அப்போ அத்தனை பாத்திரங்கள்லையும் வியாபிச்சிருக்கிறது என்னதுன்னா மண்ணு தான் வியாபிச்சிருக்கிறது சமமாக இருக்கிறது என்னது மண்ணு தான் விசேஷமாக இருக்கிறது என்ன அதனுடைய ரூபம் விசேஷமாக இருக்கு அதனுடைய பேர் விசேஷமாக இருக்கு ஆகா ரூபமும் நாமமும் விசேஷமாக இருக்கு மிருத்துற அந்த மண்ணுங்கிறது சாமானமா இருக்கு இது திருஷ்டாந்தி நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றது மிருத் பிண்டேன இந்த இடத்துலயும் பிண்டம்ங்கிறது ஒரு நாமந்தான் புரியறதுக்காக அவர் சொல்லி இருக்கார் அல்ல மிருத்துனால மண்ணுன்னு அர்த்தம் பிண்டம்னு சொன்னா எல்லாம் இப்ப இந்த உடம்ப கூட பிண்டம் இத மாம்ச பிண்டம் அப்படின்னு சொல்றோம் இதை அண்டம்ங்கிற அண்டம் பிண்டாண்டம் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறது உண்டு சரீரத்தை என்ன சொல்லுவோம் பிண்டாண்டம்னு சொல்லுவோம் சாதாரணமாக பிண்டம்னால் இந்த பித்திருக்களுக்கெல்லாம் பிண்டம் போடுறதுன்னு உருட்டி உருட்டி வைப்போம் அது வந்து என்னதுன்னா அது அன்னத்தினால ஆன பிண்டம் பிண்டம்னா சாதாரணமாக என்னதுன்னா இப்போ தங்கத்தில் பிஸ்கட் மாதிரி இப்போ பிண்டங்கிறது இது சொல்கிறது உண்டு மண்ணை நல்லா பெசைஞ்சு உருட்டி வச்சா அது மிரு பிண்டம் அதுலேருந்து தான் என்ன பண்ணுறாரு இப்போ கோரா குமர் படித்தோமே நிறைய சட்டி பாணையெல்லாம் பண்ணுறது இப்போ உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா அப்பனா அது என்னது எல்லா பாத்திரத்தையும் நம்ம விவகாரம் பண்ணுறோமே அது வச்சிருக்கு அது அதுதான் சொல்கிறார் வாசாரம்பணம் விவகாரத்துக்காக அந்த எல்லாம் அப்படி அழைக்கிறோம் இந்த நாமதேயம் இருக்கே இந்த அதுக்கு இருக்கிற பேரு வெறும் சொல் சொற்பிடிப்பே வாணம்னா என்ன அர்த்தம் கேவலம் சொற்பிடிப்பே பொருளற்ற சொற்பிடிப்பே சொல்லணும் பொருளற்ற சொற்பிடிப்பு உண்மையில் அதற்கு பொருள் இல்லை என்ன நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா மண் நம்ம அதாவது சட்டின்னு சொல்றோம் மண் சட்டிங்கிறோம் ஆனா மண்ணுங்கிற சொல்லுக்கு தான் பொருள் இருக்கு சட்டிங்கிற சொல்லுக்கு பொருள் இல்லை உண்மையிலேயே அவ்வகாரம் அவ்வகாரம் இது விவகாரத்துக்காக டிரான்சாக்சன் பர்பஸுக்காக அது நாம சொல்லிட்டு இருக்கோம் மாத்திரம் பாரமார்த்திகமா கிடையாதுன்னு அர்த்தம் ஆக வாசாரம் விக்காரா வாணம் நாமதேயம் விக்கார காரியம் அர்த்தம் மிருத்திகா இத்தியேவ சத்தியம் இப்ப இதுலருந்து என்ன தெரிகிறது காரணத்தை கவனி காரண ஜானந்தான் வேணும் காரிய ஜானம் வேண்டாம் காரியத்தை பற்றின விசேஷ ஜானம் வேண்டியதில்லை அது சம்சார காரணம் அதுதான் தாத்பரியம் இப்ப என்ன பண்ணணும் இந்த எக்ஸாம்பிள் தெளிவா புரிஞ்சுங்க சர்வம் மிருண்மயம் விஜாத்தம் சாத் இந்த நாமதேயம் என்னது வாசாரம்பணம் விக்காரஹா வாச்சாரம்பணம் நாமதேயம் அப்படி போடணும் விக்காரா வாச்சாரம்பணம் நாமதேயம் காரியம் என்பது இருக்கு உண்மையில் தெரியாக கிடையாது வந்து உபாதான காரணம் நிமித்த காரணம் சககாரி காரணம் விவர்த்த காரணம் பரிணாமி காரணம் விவர்த்தோபாதான காரணம் பரிணாமி உபாதான காரணம் இப்படி எல்லாம் என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு அப்பதான் அது புரியும் சாதாரணமா உபாதான காரணம்னு சொன்னா இங்கிலீஷ்ல மெட்டீரியல் காசுன்னு சொல்றோம் தமிழ்ல அதுக்கு முதற் காரணம்னு பேரு கச்சா பொருள்னு பேரு அது கச்சா பொருள்னு அதுக்கு பேரு முதற் மெட்டீரியல் காசு சொல்றோம் சம்ஸ்கிருதத்தில் உபாதான காரணம் உபாதான காரணம் உருட்டி வச்சிருக்காரு அது உபாதான காரணம் இத்தனை சட்டி பானை பண்ணணும்னு திட்டம் போட்டிருக்காரு அவர் நிமித்த காரணம் அறிவு காரணம்னு பேரு இன்டெலிஜென்ட் காசுன்னு பேர் ஆஹா அறிவு காரணம் ஒருத்தர் புத்தியோட இருக்கார் இது ஒரு ஜட அறிவு காரணம் ஒருத்தர் இருக்கார் ஆ உபாதான காரணம் என்பது கச்சா பொருளை குறிக்கும் மெட்டீரியல் காசை குறிக்கும் அறிவு காரணம்ங்கிறது தான் நிமித்த காரணம்னு சொல்றேன் அவர் அந்த பொருளை உண்டு பண்ற நகை செய்கிற ஆசாரியார் நிமித்த காரணம் தங்க கட்டி உபாதான காரணம் அப்புறம் சககாரி காரணம்னு ஒன்று சொல்றது உண்டு அதிகமா பே அதை உண்டுமான நகைப்புண்டும் என்றால் இத்தனை காரணம் தேவை ஒரு நகைய உருவாக்கணும்னு சொன்னா தங்க கட்டி வேணும் ஆசாரியார் வேணும் அவருக்கு அதை பண்றதுக்கு சில சாமான்கள்லாம் வேணும் ஆகா ஒரு காரியத்துக்கு இத்தனை காரணம் தேவைப்படுறது உபாதான காரணம் நிமித்த காரணம் சககாரி காரணம் சேர்ந்துதான் ஒரு காரியம் உண்டாகிறது ஒரு ப்ராடக்ட் உண்டாகணும்னு சொன்னா இந்த மூணு காரணம் இருந்துதான் இந்த ப்ராடக்டை உண்டு பண்ண இதில் சாஸ்திரம் இது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது அப்படியே வச்சு இப்போ இந்த ஜகத்துக்கு நம்ம என்ன கேட்குறோம் இந்த ஜகத்துக்கு உபாதான காரணம் என்ன இந்த ஜகத்துக்கு நிமித்த காரணம் என்ன இந்த ஜகத்துக்கு சககாரி காரணம் என்ன இந்த சககாரி காரணத்தை பத்தி அதிகமாக பேசுகிற பழக்கம் கிடையாது உபாதான காரணமும் நிமித்த காரணமும் தான் சொல்ற வழக்கம் சககாரி காரணம் சொன்னால் நம்ம சொல்லலாம் நம்ம பண்ண கர்மாலாம் சககாரி காரணம் சொல்லலாம் ஆக இந்த உபாதான காரணமும் நிமித்த காரணமும் ஜெகத்துக்கு எது ஹோல் ஜெகத் ஒரு சின்ன பொருள் சொல்லப்படுறது இந்த எக்ஸாம்பிள் சின்ன பொருள் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குட்பட்ட ஒரு பொருள் மண்ணுங்கிறது அப்புறம் மண்ணாலான பொருள்கள் தங்கம் தங்கத்தாலான பொருள்கள் இரும்பு இரும்பினாலான பொருள்கள் இதெல்லாம் ஒரு வரையறைக்குட்பட்ட லிமிட்டடாக இருக்கு ஆனா சமஸ்தம் ஜெகத் இந்த உலகத்தில் இருக்கிற பஞ்ச பூதங்கள் இதில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன இந்த மூல காரணம் வார்த்தையை போடணும் மூல காரணம் என்ன ருக்வேதத்தில் ஒரு சூக்தம் இருக்கு நாசதிய சூக்தம்னு இருக்கு அந்த சூக்தம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் சூக்தம் எல்லோரும் அதை விசாரம் பண்ணுகிறார்கள் நா நாசீ நோசீ மாசி எதிலிருந்து இந்த சி வந்தது அர்வெவ் விசர்ஜன அேயூவ இயம் விசி ஆ எது இந்த மரங்கள்லாம் வந்தது பெயிண்ட் யார் அடிச்சா இந்த மரத்துக்கெல்லாம் இதெல்லாம் கேக்கலாம் கிளிக்கு யாரு பெயிண்ட் அடிச்சா மயிலுக்கு யாரு பெயிண்ட் அடிச்சா கேட்டாதானே தெரியும் இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இவையே அப்படி இருக்கான் அவன் இப்படி இருக்கான்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி உகார்டுருக்கோம் அதனால வந்து நமக்கு எவ்வளோ சம்சாரம் இருக்கு துக்கப்படுறோம் நம்மளும் துக்கப்படுறோம் மற்றவனையும் துக்கப்படுத்துகிறோம் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா தெரியுமே ஒரு ஒரு இலையை பாருங்க ஒரு இலையும் இன்னொரு இலையும் பாருங்கள் கலர் வித்தியாசம் இருக்கும் எப்படி இது ஆசீத் எதோ ப்ரவீ நு மனிஷிணோ மனசா பட்சத் தாரயன் அஷத் புவனன்ஷத் தாரயன் இதை சொல்லிட்டுதான் அடுத்த சூக்தம் காலையில் வணக்கம் பிராதர் அக்னிம் பிராதர் பிராதர்மித்ரா வருணா பிராதர் அஸ்வினா இல்லை இது முதல் சூக்தன் நாசதீய சூத்தம் சிருஷ்டியவே யோசிக்கிறது இந்த படைப்பை பற்றின ஆராய்ச்சி அதுக்கு பிறகு இந்த படைப்பில் இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மையை நினைச்சு வேதம் போற்றுகிறது அது பேரே பாக்யசூக்தம்னு பேர் முதல் சூக்தன் நாசதீய சூக்தம் அதற்கு பிறகு பக்யசூத்தம் அதற்கு பிறகு ஸ்ரத்தாசுத்தம் அதற்கு பிறகு வாக் சுத்தம் இப்படி வேதங்கள் ரொம்ப அழகாக வர்ணிச்சுட்டே போகிறது எதுக்கு சொல்றோம்னா இந்த பிரபஞ்ச இது மூல காரணம் என்ன மூல காரணம் என்னது உபாதான காரணமா உபாதான காரணம் என்னது இந்த ஜகத்துக்கு உபாதான காரணம் என்ன இந்த ஜகத்துக்கு நிமித்தாரணம் என்னன்னு கேட்டா உபனிஷத்து என்ன சொல்றது ரெண்டுமே கடவுள் தாங்க உபாதான காரணமும் கடவுள் தான் நிமித்த காரணமும் கடவுள் தான் இதனுடைய அடிப்படையில தான் அத்வைத்தம் சித்தாந்தமும் இந்த பேச இதில் தான் இருக்கு ஜெகத்காரண பிரசனடி ஆராய்ச்சி பண்றாங்க எதுல இந்த சிருஷ்டி உண்டாச்சுன்னா அவங்களும் ஆராய்ச்சி பண்றாங்க அவங்க ஆராய்ச்சி பண்றதெல்லாம் வந்து என்னது பிரத்யப் பிரமாணத்தை வச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இங்க நம்ம என்ன பண்றோம்னா யோக சக்தி ரிஷிகள்லாம் நல்ல யோகாபியாசங்கள்லாம் பண்ணி தியானம் பண்ணி அதுல இருந்து புரிஞ்சுட்டுது இந்த ஃபீல்டு வேற அந்த ஃபீல்டு வேற அவங்க பிரத்யட்ச பிரமாணத்தை வச்சுக்கிண்டு அதுக்கு இருக்கக்கூடிய மைக்ராஸ்கோப்பு மைக்ராஸ்கோப்பு என்னத்தை எல்லாமே வச்சுட்டு நிறைய சாமான்கள்லாம் வச்சுட்டு அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆட்டம் தியரி இதெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்றாங்க ஆனா அவர்கள் முழுவதும் பிரத்ய பிரமாணத்தை வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள் அவங்க சொல்லுறாங்க இந்த கான்சியஸ்ங்கிறது சயின்ஸுக்குள்ளேயே வரமாட்டேங்கிறது கான்சிய உணர்வுன்னு சொல்றோமே அதை எப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறதுனே புரியலங்கிறாங்க நம்ம வேதங்கள்லாம் அதைத்தான் பேசுறது சைத்தன்யம் சைத்தன்யம் சொல்லி கான்சியஸ்னஸ் பற்றி தான் பேசுறது அதுக்கு பிரத்யக்ஷ பிரமாணத்தினால ஒன்றும் பண்ண முடியாது சொல்ல போனா எல்லா பிரமாணமும் அதனால்தான் வேலை பண்ணிட்டு இருக்கு சைத்தன்யம் இல்லைன்னா இப்படி காரியம் நடக்கும் எல்லா பிரமாணம் எப்படி வேலை நடக்கும் உபனிஷத்தது தானே சொல்றது எதனை மனதால் நினைக்க முடியாதோ மனது எதனால் எல்லாவற்றையும் எண்ணுகிறதோ அதுவே பரம்பொருள் அதுவே பிரம்மம் நீ வழிபடப்படும் வேறு வழிபடப்படும் பொருளாக பிரம்மம் இல்லை மனசா ந மனு ஏனாகுர் மனோமதம் பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தே அப்போ ஜகத்துக்கு மூல காரணம் என்ன பிரம்மசூத்திரத்தையும் நம்ம பார்க்கிறோம் ரொம்ப அழகா பிரம்மசூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு முதல் நாலு சூத்திரத்தை பார்த்தாலே தெரியும் பிரம்மத்தை பத்தி விசாரம் பண்ணணும்னு முதல் சூத்திரம் சொல்லுகிறது பிரம்மம் பிரத்துக்கு லட்சணத்தை இரண்டாவது சூத்திரம் சொல்றது யாரிடமிருந்து இந்த உலகம் தோன்றியதோ ஜென்மாத்திய ஜென்மாத்திய பிரம்ம யாரிடமிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றி இருக்கிறதோ அதுவே பிரம்மம் அந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்வதற்கு கருவி என்னன்னா சாஸ்திரயோனித்வாத் சாஸ்திரம்தான் பிரமாணம் சரி அந்த பிரம்மனை முழுக்க பிரம்மனை தான் பேசுகிறது ஆகவே சாஸ்திரத்துல முரண்படாம சொல்லப்பட்டிருக்கிற ஒரே விஷயம் பிரம்மன் மற்ற விஷயங்கள் முரண்படுகிறது படைப்பினுடைய தன்மையை பற்றி பேசும்பொழுது முரண்பாடுகள் இருக்கிறது ஆனால் இந்த முரண்பாடுகள் அனைத்தும் முரண்படாத ஒரு பொருளின் இருந்துதான் தோன்றுகிறது எப்படி முரண்பாடற்ற பொருளிடம் இருந்துதான் இந்த முரண்பாடுகள் உள்ள பிரபஞ்சமே தோன்றுகிறது பிரம்மசூத்திரும் உபனிஷத்துக்களை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொண்டு இந்த கேள்வி மூல காரணம் என்னன்னு கேட்டா அது அபிநிமித்தோபாதான காரணம் பிரம்மான்னு உபனிஷத் சொல்றது நிறைய இதெல்லாம் நீங்க பேசிக்க தத்துவபோதம் மற்ற புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்கிற எண்ணத்துல பேசாம இருக்க எல்லாத்தையும் ரொம்ப விளக்கம் சொன்னா அப்படி இதுல உட்கார வேண்டிதான் இந்த மந்திரத்திலே உட்கார்ந்து அந்த பிரம்மன் பரிணமிச்சு உலகமாச்சா பிரம்மன் பரிணமிக்காம உலகமாச்சா அப்படிங்கிறது ஒரு கேள்வி பிரம்ம பரிணாமவாதம் பிரம்ம விவர்த்தவாதம் ரெண்டு இருக்குரிணாமி பிரம்மஞ்சமா பரிணமிச்சாட்டா பரிணமிச்சது நிறைய தோஷங்கள்லாம் வரும் பிரம்மத்துக்கு விக்காரங்கள்லாம் சொன்னதாயிடும் சொன்னன் நிர்விகாரம் சொல்லிருக்கு நிர்வீகாரம்னு சொன்ன லட்சணங்கள்லாம் அடிபடும் ஆகையினால பரிணாமம் சொல்ல முடியாது பிரம்ம பரிணாமம் சொல்ல முடியாது பரிணமிக்கிறது வந்து நம்ம இன்னொன்று சேர்த்துக்கிறோம் பிரம்மத்தை சார்ந்திருக்கிற மாயதாம் பரிணமிக்கிறது பிரம்மத்தை சார்ந்திருக்கிற மாயதாம் பரிணமிக்கிறது இது திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கணும் இது பாடம் அடிப்படை பாடம் இதெல்லாம் அப்ப பிரம்மன் எப்படி இருக்கு பிரம்மன் இல்லாம மாய இல்லை மாய பிரம்மன் இல்லை இப்ப இதுக்குதான் என்ன சொல்றோம் பிரம்மன் வந்து மாயதான் பரிணாமி காரணம் மாயங்கிறது நான் இடையில சொல்லிவிட்டேன் ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது பிரம்மன் பரிணமிக்கிறது இல்லை பிரம்மனை மாறாம இருக்கு மாறாத இருக்கிற பிரம்மன்ல மாயை பல மாற்றங்களை படைக்கிறது விசாரம் பண்ணி பார்த்தா வெங்காயம் தான் இந்த வெங்காயத்தை உரிச்சிங்கன்னா கடைசியில என்ன மிச்சம் இருக்கும் அதுதான் இந்த சிருஷ்டிய விசாரம் பண்ண பண்ண கடைசியில என்னன்னா ஒண்ணுமே இல்லை ஆனா வெங்காயம் சாலிட்டா இருக்கு ஆனா வெங்காயத்தை உரிக்க உரிக்க உரிக்க வாழத்தண்டை உரிக்க உரிக்க உரிக்க இன்னும் வாழத்தண்டு சொல்லுவோம் நாங்கள் அந்த காலத்திலேயே ஜோக்கா சொல்றதும் வாழ என்ன வெங்காய கோத்ரகா வாழத்தன்று சூத்திரகாம்பா சும்மா எல்லாம் விளையாட்டா பேசுறது இந்த அபிவாதையை சொல்ற மாதிரி கடைசியில் யோசிச்சு பார்த்தா அது என்னது நான் ஒண்ணும் இல்லைப்பா ஆகா இது என்னது நான் பிரம்மன் தான் இத்தனையாக பரிணமித்திருக்கிற மாதிரி காட்சி அளிக்கிறது உண்மையிலேயே பிரம்மன் எந்த மாற்றமும் து அதுக்கு நம்மளை தான் விசாரம் பண்ணணும் இந்த பிரபஞ்சத்தை விசாரம் பண்றதுக்கு பதிலாக ஒன்னொன்னே எடுத்து விசாரம் பண்றதை விட என்ன விசாரம் பண்ணினாலே நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆத்ம விசாரத்திலேயே பிரம்ம விசாரம் அடங்கி விட்டது என்கிறார் ஆதிசங்கரர் அதாவது பிரம்ம ஜிக்யாசா இந்த பிரம்ம விசாரம் பண்றதுனால என்னையா பிரயோஜனம் தான் பிரம்மன் வந்து ஆத்மாதான் ஆத்ம விசாரம் வேற பிரம்ம விசாரம் வேற இல்ல பிரம்ம விசாரம் வேற மாதிரி தோன்றலாம் ஆனால் உண்மையில் பிரம்ம விசாரம் வேறு ஆத்ம விசாரம் வேறு அல்ல ஆத்ம விசாரம் பிரம்ம விசாரமும் ஒன்று ஆனா நம்ம என்ன கடவுளை பற்றி ஆராய்ச்சி உயிரை பற்றி ஆராய்ச்சி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா ஆழமா பார்த்தா உயிரை பற்றிய ஆராய்ச்சியும் உயிருக்கு உயிரான பொருளை பற்றிய ஆராய்ச்சியும் ஒன்றே உயிருக்கு உயிரான பொருளின் மீதுதான் உயிர் உலகம் என்னது உலகத்தை படைத்தவன் எல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறான் என்று அத்வைத வேதாந்த சித்தாந்தம் சொல்றது ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற காரியம் எல்லாம் இப்ப நம்ம ஒரு ஒரு வரையறைக்குட்பட்ட பொருள் தான் இந்த மண் மண் வச்சு மண் உரண்ட தங்கக்கட்டி இரும்பு இதெல்லாம் ஒரு வரையறைக்குட்பட்ட பொருள் இது எக்ஸாம்பிளா சொல்லிருக்கு நம்ம என்ன பண்ணணும் வரையறைக்குட்படாத பரம்பொருளை இதன் மூலம் விவர்த்தம்னு பேர் இந்த மண்ணெல்லாம் வந்து மண் பாத்திரத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் விவர்த்தம் அது ஒண்ணு அழியல தங்கம் அழியாமலேயே பல்வேறு நகைகளாக காட்சி அளிக்கிறது தங்கம் அழிஞ்சு நகை வரல தங்கமே நகைகளாக காட்சி அளிக்கிறது இரும்பே பல்வேறு பொருள்களாக காட்சி அளிக்கிறது மண்ணே பல்வேறு பொருள்களாக காட்சி அளிக்கிறது அந்த மூலப் மூலப்பொருள் அழிந்து காரியம் தோன்றுவதில்லை மூலப் மூலப்பொருள் அழியாமலே அழி அழியாமலேயே பல்வேறு காரியங்கள் தோன்றுகின்றன நாம் என்ன பண்ணணும் மூலப்பொருளை கவனிக்கணும் அதுல போக்கஸ் பண்ணணும் அதை போக்கஸ் பண்ண வைக்கிறதா உபனிஷத்தோட வேலை நம்ம என்ன பண்றோம் மூலப்பொருள் மூலப்பொருள் கவனத்தை செலுத்தாம மேலெழுந்தவாரியா இருக்கிற பொருள்ல கவனத்தை செலுத்துறதுனால தான் சம்சாரம் அபிவிருத்தி ஆகிறது மூலத்துல கவனத்தை செலுத்து மேலெழுந்தவாரியா இருக்கிற பொருள்ல கவனத்தை செலுத்த சும்மா பேருக்கு இருக்கு அதனாலதான் உபனிஷன் வாசாரம்பணம் வாணம் அந்த பேரு சும்மா ஒரு சொல் மாத்திரமே சொல்லுக்கு ஒரு வெறும் சொற்பிடிப்பே தவிர உண்மையில் இல்லவே இல்லை காரியம் என்பது உண்மையில் இல்லை காரணம்தான் இருக்கிறது நாம என்ன நினைக்கிறோம் காரியம் இருக்கிறது காரியத்திற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று ஊகம் பண்றோம் அந்த காரணம் என்னன்னு பார்க்க விரும்புறோம் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது காரியம் என்பது ஒரு தோற்றமே உண்மையில் காரியத்துக்கு இருப்பே இல்லை காரணத்திற்கு வேறாக காரியத்திற்கு இருப்பே இல்லை ஆகவே இந்த ஜகத் என்ற சொல்லுக்கு இருப்பே இல்லை பிரம்மம் என்ற சொல்லுக்குத்தான் இருப்பிருக்கிறது யோசிச்சுக்கிண்டே இருக்கணும் சிந்தனை இதுதான் சிந்தனை சிந்தனை பண்ணும் தியானம் முழுக்க இதுதான் இதுதான் சன்னியாசிகள் விடாம தியானம் பண்ண வேண்டியது வேறெந்த சன்னியாசிகள் என்ன சந்யாசி மனோபாவம் வைராகிய புத்தியோட இருக்கிறவன் இதத்தான் இது பண்ணும் ஏன்னா இந்த விசேஷங்கள் எல்லாம் என்னது மிஸ்ரு துவம் அதிருப்திகரத்துவம் பந்தகத்துவம் இந்த விசேஷம் எல்லாம் என்னது துன்பம் கலந்தது நிறைவை தராதது நம்மை அடிமைப்படுத்துவது இதோட நாம தொடர்பு வைக்கவே கூடாது நம்ம அந்த சாமான்யத்தை கவனிக்கிறோம் பண்டிதாக சமதர்சினா பண்டிதாக சமதர்சினா என்ன போட்டுக்கணும் விஷமதர் அபண்டிதாக வேற்றுமையை காண்பவன் முட்டாள் ஒற்றுமையை மட்டுமே உண்மை என்று ஏற்றுக்கொள்பவன் அறிவாளி இதெல்லாம் பேருக்கு நீ உன்னோட கற்பனை தான் ப்ராப்ளம் சொல்யூஷனும் நோ சொல்யூஷன் ாப்ளமும் இல்லை சொல்யூஷனும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே சொல்யூஷன் நம்ம என்ன பண்றோன்னா உட்காயோ எல்லாம் இருக்கட்டும் சுவாமிகளே இருக்கட்டும் வேதாந்தம் சொல்றது வேதாந்தம் சொல்றதுங்கிறது வாஸ்தவ இருக்கட்டும் இருந்தாலும் கொஞ்சம் இருக்கோ இல்லையோ அது என்ன இருக்கு நிறைய இருக்கு இன்னும் சொல்ல முடிஞ்ச உடனே வகுப்புல வந்து ப்ராப்ளமும் வகுப்புல இங்க இருக்க அப்ப என்னத்துக்கு வகுப்புக்கு நீ போறே அதுக்கு வகுப்புக்கு பிறகு வகுப்புக்கு பிறகு இருக்கிற விவகாரத்துல புரிய வைக்கிறதுக்கு தானே இது வகுப்பே இல்லாட்டி குப்புதான் எல்லாம் உபனிஷத்து ரொம்ப அழகா சொல்றது காரியம்ங்கிறது ஒரு பேரு தான் காரியம்ங்கிறது வாசாரம்பணம் அவ காரணத்துவங்கிறதுமே ஒரு வாச்சாரம்பணம் தான் ஆகையினால உபநிஷத்து இப்படி சொல்லி இருக்கு ஆஹ யகேன ஏகேன இதுல இருந்து என்ன சொல்ல விரும்புறாருன்னா ஏக விஜானேன சர்வ விஜானம் விஷயம் எப்படி ஒரு மிருப்பிண்டத்தை தெரிஞ்சின்ற மிருத்காரியங்கள் எல்லாம் தெரிஞ்சின்றதாக ஆகிறதோ அது அடுத்தது என்ன முதல் பாயிண்ட் என்னது மிருத்ஞானேன மிருத்காரியம் சர்வம் ஞாதம் பவதி காரண காரணேன காரியம் சர்வம் ஜாத்தம் பவதி ஆக ஏக விஜானேன சர்வ விஜானம்னா என்னர்த்தம் மூல ஏக காரண ஜானேன மூல ஏக காரண ஜானேன சர்வ காரிய ஜானம் ஜாத்தம் பவதி அப்படி போட்டுக்கணும் மூல காரணத்தை தெரிந்து கொண்டால் மற்ற காரியங்கள் இந்த ஜகத்தையே தெரிஞ்சின்றதாகும் உலகத்தையே நான் அறிவேன் அப்படின்னு எப்ப சொல்லணும்னா உலகத்துக்கு ஆதாரமான வைப்பொருளை அறிந்தால் உலகத்தையே அறிந்ததாகும் என்ன தெரியணும்னா சாமானியம் விசேஷங்கிற ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும் இது இன்னொரு விசேஷம் என்னன்னா சாமானிய ஜானமும் விசேஷ ஜானமும் ஒரே காலத்துல இருக்கு அதுதான் இன்னொரு முக்கியமான விசேஷம் சாமானிய ஜானமும் விசேஷ ஜானமும் ஒரே நேரத்தில் இருக்கு நீங்க வந்து இது வந்து இது மடக்கு இது சட்டி இது போனி இது அடுக்கு இது குண்டா சொல்ற போதே அந்த மூலப்பொருளுடைய அனுபவம் இருந்துதான் இருக்கு இப்ப நகைய பத்தி வச்சுப்போம் நகையை பத்தி சொல்லும் பொழுது பாட்டே இருக்க பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம் பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம் தன்னை மறைத்தது தன் கருணாதிகள் தன்னில் மறைந்தது தன் கருணாதிகள் மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமதயானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே இது அதாவது சாமானிய ஜானம் விசேஷ ஜான சமகால அனுபவம் விசேஷ ஜத்தை பாக்கிறோம் விசேஷத்தை அனுபவிக்கிற போது சாமானியத்தை அனுபவிக்கிறது இல்லை சாமானியத்தை அனுபவிக்கிற போது விசேஷத்தை அனுபவிக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது விசேஷத்தையும் சாமான்யத்தையும் ஏக காலத்தில் அனுபவிக்கிறோம் ஏக காலத்துல அனுபவிக்கிறோம் சில சாதாரணமா அப்படி சொல்றது இல்லையா நீங்க அந்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா இந்த நிலை இல்லை இந்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா அந்த நிலை இல்லைன்னு சொல்றது சமாதி நிலைக்கு போயிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் விழிப்புல பிரத்யக்ஷம் விவகாரம் பண்ணிட்டு இருக்கிற நிலையில் இருக்கிறது துவைத்தம் சமாதி நிலைக்கு போயிட்டா அத்வைதம்னு சொல்கிற பழக்கம் சில பேருக்கு இருக்கு அது பிரசித்தமாக வேற இருக்கு சமாதி நிலையில் அத்வைத்தம் என்ன அது மாதிரி விவகார நிலையில் துவைத்தம் ஆகவே இது என்ன நான் நீங்கள் வந்து அத்வைதத்துக்கு போகணும்னா சமாதிக்கு போகணும் சமாதியில சமாதிக்கு போறதுக்கு அப்புறம் தூக்கத்தில் இருக்கிறதுக்கு வித்தியாசம் சமாதியில அத்வைதான அத்வைத்த ஜாகிரத அவஸ்தில அத்வைதான இருக்கா சமாதியில மனசு லயமாயிடுறது ஒடுங்கிடுறது ஒடுங்கின இடத்துல ஏது ஞானம் அங்க அறிவு கிடையாது முழிச்சதுக்கு பிறகு அத்வைதில் இருப்போமா துவைதத்தில் இருப்போமா சமாதியிலிருந்து விழித்த பிறகு அத்வைதில் இருக்கிறோமா துவைதத்தில் இருப்போமா இது சமாதின் மன ஒருமுக இப்ப இப்ப இருக்கு உங்களுக்கு நினைச்சு நானும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் சமாதின்னு சொன்னா கான்சன்ட்ரேஷன் சமாதினு சொன்னா ஒருமுகப்பாடு மன ஒருமுகப்பாடோட போக்கிங் சொல்றோமே சமாதினு சொன்னா மன ஒருமுகப்பாடு ரெண்டும் ஒரே நேரத்துலதான் இருக்கு அத்வைத்தமும் விசேஷமும் ஏக கால அனுபவம் திருப்ப சொல்றது சாஸ்திரம் அவ்வளவுதான் எப்படி இவர் வந்து சொல்லி கொடுக்கிறாரோ உத்தாலகர் வந்து சொல்லிக் கொடுக்கிறாரோ இந்த பாரு மண்ணான பாத்திரங்கள் முழுக்க மண்ணுக்கு வேறாக இல்லை அந்த நாமதேயம் வெறும் வாசாரம்பணம் தான் இத சொல்றவர் அதை நாம புரிஞ்சுக்கணும் முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும் காரணம் தான் காரியம் முழுக்க வியாபிச்சிருக்கு காரியம் காரணத்துல கற்பிக்கப்பட்ட வெறும் சொல்லை என்ன காரணத்தை தெரிஞ்சின்றாலே தெரிஞ்சின்றதாகும் நமக்கு தாற்பயம் இல்லை அது வளர்ந்துட்டே போகும் காரணத்தை தெரிஞ்சுக்கணும் எந்த ஒன்றை கேட்டால் எல்லாவற்றையும் கேட்டதாகும் அடிக்கடி எந்த ஒன்றை சிந்தித்தால் எல்லாவற்றையும் சிந்தித்ததாக ஆகுமோ எந்த ஒன்றை உறுதியாக தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் உறுதியாக தெரிந்து கொண்டதாக ஆகுமோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது முதல்ல சொல்லப்பட்ட உதாரணம் இது இதுல இன்னொரு வாக்கியம் ரொம்ப முக்கியம் மிருத்திகா இத்தியேவ சத்தியம் மிருத்திகா இத்தி ஏவ சத்தியம் மண் என்பது மட்டுமே சத்தியம் மிருத்திகா இன்னா என்பது மட்டுமே ஏவாங்கிறது மட்டுமே சத்தியம் சத்தியம்னா என்ன இன்னைக்கு தியானத்தில் வந்து உண்மைன்னு வந்தது அது மாத்திரம்தான் உண்மை அப்ப மற்றெல்லாம் என்னது அப்ப இதெல்லாம் இருக்கேன்னா அப்ப சத்தியமும் இருக்கு இதுவும் இருக்கே அப்படின்னா இது இல்லை இதுக்கு பேரு சாஸ்திரத்தில் மித்தியான்னு மிச்சயான பேரு அப்ப இதெல்லாம் எங்கிருந்து வந்தது இந்த சட்டி பானை கம்மல் தோடு ஜிமிக்கி அறுவாடு தண்டவாளம் கடப்பாறை மண்வெட்டி இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னா ஏன்னா திருஷ்டாந்தம் அப்படி இருக்கு அதுக்காக அப்படி சொல்றேன் இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னா இது தனியா வந்ததா அப்படின்னு கேட்டா சாஸ்திரம் சொல்றது இல்ல இல்ல அது வந்து காரணத்திலையே ஒடுங்கி இருந்ததுங்கிறது காரணத்திலேயே ஒடுங்கி இருந்தது சொல்லிக்கிட்டே போகணும் இதெல்லாம் காரணத்தில்தான் ஒடுங்கி இருந்தது அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் பேர் அவ்வியாக்கிருத நாம ரூபம் சங்கராச்சார சொல்றார் அவ்விய நாம ரூபம்னு போடலாம் இது எங்கே இருந்தது இந்த தோடு ஜிமிக்கி வளையல் இந்த சொற்கள்லாம் யூஸ் பண்ணுறோமே நம்ம விவகாரத்தில் இத்தனை சொற்களை உபயோகப்படுத்துகிறோமே ஆனால் அதெல்லாம் எதுக்குள்ள இருந்ததுன்னு அந்த இரும்புலயே இருந்தது அந்த தங்கத்திலேயே இருந்தது அந்த மண்ணுக்குள்ளேயே இருந்தது அவ்வக்த நாமரூபம்னு பேர் தோற்றத்துக்கு வராத பெயர் வடிவங்கள் அப்புறம் தோற்றத்துக்கு வந்திருக்கிற பெயர் வடிவங்களுக்கு பேர் தான் ஜெகத் இது வியக்தாம ரூபம் ஜகத்து அவ்விய நாம ரூபம் என்ன பெயர் தெரியுமோ மாயா அவ்வக்த நாமரூபம் மாயா சரி இந்த அவ்வக்த நாம ரூபம் அதோட சேர்ந்து இருக்கா பிரிஞ்சிருக்கா சொல்ல முடியாதுன்னு சொல்லுறேன் அனிர்வச்சனீயம் மித்தியான சொல் ஆகவே அதனை அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதே அது ஒரு மாயத் தோற்றம் காணல் நீர் கனவு கனவு எவ்வளவு தூரத்துக்கு உண்மை கனவு எவ்வளவு தூரத்துக்கு சத்தியம் முழிச்சு பார்த்தா உண்மையில கனவுல என்னெல்லாமோ துக்கமும் சுகமும் வந்துட்டு போயிடுது முழிச்சு பார்த்தா அந்த சுகத்தையும் துக்கத்தையும் காணவே இல்லை ஆகையினால கனவு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கனவை வச்சுதான் புரிஞ்சுக்கணும் உண்மைன்னு சொல்ல முடியாது எப்படி சொல்லுவீங்க பொய்யும் சொல்ல முடியுமா அந்த நேரத்தில் அது உண்மை மாதிரி இருக்கு முழிச்சதுக்கு பிறகு கனவு இல்லை அதே மாதிரி இந்த ஜாக்கிரத அவஸ்திலும் இந்த பிரபஞ்சத்தை என்ன சொல்றோம் காலையில ஸ்லோகம் சொல்றோமே எத் சாட்சாத் குருத்தே பிரபோத சமய சுவாத்மானம் அத்வயேவ சாட்சா குருத்தே புரிஞ்சுக்கிற போது விஷயம் தெரியறது சாட்சாத் குருத்தே பிரபோத சமயே அத்வயம் சுவாத்மான சாட்சாத் குருத்தே பிரபோத சமயே அத்வயம் சுவாத்மான சாட்சாத் குருத்தே ஆகையினால இந்த உதாரணத்தை வச்சுட்டு இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் இதுதான் விஷயம் மிச்சியா அநீர்வச்சனியத்தை பத்தி ரொம்ப சொல்லல எல்லாம் படிக்க படிக்க நம்ம திரும்ப திரும்ப நிறைய விசாரங்கள்லாம் வருகிறது அப்ப பாத்துக்கலாம் இப்ப என்ன புரிஞ்சுன்னு இருக்கோம் ஏகேன மிருப்பிண்டேன சர்வம் மிருண்மயம் மிருத் விகாரம் விஜாத்தம் சியாத் அப்படின்னு சொல்லிட்டார் விஜாத்தம் எல்லாமே தெரிஞ்சுக்கிறோமோ அதை போலதான் இங்கேயும் அப்படின்னு சொன்னார் அப்புறம் இந்த விக்காரம் எல்லாம் என்னது வெறும் நாமதேயம் வாசாரம்பணம் நாமதேயம் விக்காரஹா வாசாரம்பணம் நாமதேயம் விக்காரம் வந்து காரியம் வந்து சும்மா சொல்லுக்கு பிடிப்புள்ள ஒரு பெயர் தான் வாஸ்தவமா அங்க பொருள் இல்லை அங்க மண்ணு மாத்திரம்தான் உண்மை மண்ணு மாத்திரம்தான் உண்மைங்கிற போது என்ன அர்த்தம் அந்த பாத்திரங்கள் எல்லாம் உண்மை இல்லை பொய்யான்னு கேட்டா என்ன சொல்றது உண்மை இல்லைன்னு சொல்லிவிட்டோம் பொய்யான் என்ன சொல்றது பொய்யும் அனுபவிக்கப்படுவதால் பொய்யில்லை அனுபவிக்கப்படுவதால் பொய் இல்லை பொய் இல்லை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் உண்மை இல்லை நரூபமேக தோப்பலத்தை எல்லாம் பகவத்கீதை பதினஞ்சாத்தியம் வச்சுக்கணும் நரூபமேஹ தத்தோபல ஒரு சேத்யேதேத் நேத்த சச்சேத் நிவர்த்தேத பொய்யா இருந்தா விளங்காது உண்மையா இருந்தா நீங்காது பொய்யா இருந்தா உங்களுக்கு ஹோல் கிளாஸ் அப்படிதான் இருக்கும் அதாவது அசச்சேத் அசத்தா இருந்தா விளங்காது சத்தா இருந்தா நீங்க இந்த நாம ரூபங்கள் எல்லாம் நாம ரூபங்கள்லாம் சத்தா இருந்ததுன்னு சொன்னா நீங்க அறிவாலும் நீக்க முடியாது அசத்தா இருந்தா விளங்காது சத்தா இருந்தா நீங்காது நீங்கிறது ஆகியனால் இது சத்து இல்லை ஆகியனாலும் தனியா பெக்யூலியா வச்சுட்டோம் சதசத்தியம் அனிர்வச்சனியம் ஆகவே மூணு எடுத்துக்கணும் நீங்க அசத்து சத்து மித்யா மூணு பதம் அசத்துனா என்ன இல்லவே இல்லை முயற் ஆகாய தாமரை வழக்கமாக சொல்றது வந்தியா புத்திரஹா இதெல்லாம் என்னது கிடையவே கிடையாது அது அசத்து அத்தியந்த அசத்து சத்துனா என்னது இப்ப நம்ம பார்த்தோம் மண்ணு தான் சத்து மண்ணு தான் சத்துன்னு மண்ணு மாதிரி ஏன்னா இதெல்லாம் இன்னும் விளக்கமா சொல்ல போறார் அவர் அப்ப பாப்போம் நாம அப்ப இந்த நாம ரூபங்கள்லாம் இந்த விவகாரங்கள்லாம் இருக்கேன் நமக்கு இந்த இருக்கிற உடம்பு இருக்கேன் இந்த உடம்பு நம்முடைய மனசுல ஓடுற எண்ணங்கள் நம்ம அறிகிற அறிவு பல விஷயங்கள்லாம் இருக்கே இது என்னது நான் மித்யா இது மாறிக்கிண்டே இருக்கு யோசிச்சு பார்த்தா இதுக்கு இருப்பே இல்லை வாசாரம்பணம் விக்காரோ நாமதேயம் ஆகையினால இந்த விஷயத்தை உபரிஷத்துல சிந்திச்சு பார்க்கலாம் ஆகவே நீங்க இந்த காரிய காரண விசாரத்தை இந்த அளவுல புரிஞ்சுங்கோ உபரிஷத்தை என்ன பண்ணுகிறது இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றது அதுதான் அடுத்த ரெண்டு மந்திரங்கள் ஒரு உதாரணம் சொன்னா போராது இன்னும் சங்கராச்சரியர் சொல்றார் அநேக திருஷ்டாந்த உபாதானம் தார்டாந்திக்க அநேக பேத அனுகமார்த்தம் திருட பிரதீத்தியர்த்த எதுக்கு இவ்வளவு எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னு சொன்னா இந்த மெய்ப்பொருளை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக உறுதியாக புரிந்து இந்த மந்திரத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் அது இருந்தால் இன்னும் சௌரியமாக இருக்கும் முண்ட நம்பர் ஞாபகம் இல்லை எட்டாவது மந்திரமோ ஏழாவது மந்திரமோ முதல் ஹண்டம் முண்டகோபனிஷத் முதல் முண்டகம் முதல் ஏழு தான் நினைக்கிறேன் ஏழு ஆறாவது மந்திரம் எத்திரேஷ்யம் அகிராஹ் அகோத்தம் அவர்ணம் அச்சுஸ் தது அணி விபும் சர்வதம் சுசூக்மம் தது அயம் எத் தீரா இது ஆறாவது மந்திரம் அதனால ஏழாவது மந்திரம் அது தெரியுது யதோர்ணநாபி சிரஜதே கிருண் பிருத்திவ்யம் ஓஷதய சம்பவந்தி யா சத்புருஷாத் கேச நோமானி ததாட்சராத் சம்பவத்தீக விஸ்வம் எல்லாம் பகவத்கீதை ஸ்லோ ஒரு மந்திரத்தை படிக்கிற போது இன்னும் நிறைய மந்திரங்கள் ஸ்லோகங்கள்லாம் ஞாபகம் இருந்தால் தான் இதை நல்லா அழுத்தமாக புரிஞ்சுக்க முடியுது எப்படி செலந்தி பூச்சி தன்னிடமிருந்தே வலையை உண்டு பண்ணுகிறதோ அது ஒரு உதாரணம் எப்படி ஒரே பூமியில் பலவிதமான மரங்கள்லாம் முளைக்கிறதோ செடிகொடிகள்லாம் முளைக்கிறதோ ஒரே பூமி ஒன்று தான் பல்வேறு வகையான மரங்கள் செடி முளைக்கிறது அதே மாதிரி உயிருள்ள ஒரு மனிதனிடம் எப்படி உயிரற்ற இந்த நகம் தலைமுடி தோன்றுகிறதோ அதை போல இறைவனிடம் இருந்து இப்பிரபஞ்சம் தோன்றுகிறது அப்படின்னு உபனிஷத் சொல்றது அக்ஷரத்துல இந்த பிரபஞ்சம் உண்டாச்சு யோர்ணாபி சிரஜத்தை கிருண் பிளிவியம் ஓஷதையம்பி யா சத்புருஷா தராத் சம்பவத்தீக விஸ்வம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு படிச்சா இன்னும் பலமா புரியும் ஆக அங்கீ மூணு திருஷ்டாந்தம் சொல்லியிருக்கு ஏன் அங்கே மூணு திருஷ்டாந்தம் சொல்லி இருக்குங்கிறதுக்கு காரணம் சொல்லியிருக்கு ஒரு திருஷ்டாந்தம் வந்து அபிநிமித்தோபாதான காரணத்துக்காக செலந்தி பூச்சி உதாரணம் இன்னொரு உதாரணம் என்னன்னு கேட்டா காரியம் காரணம் ஏக்கம் அநேக்கம் ஓஷதி திருஷ்டாந்த் அப்புறம் வந்து சேத்தனத்திலிருந்து எப்படி ஜடம் வர முடியும் உயிருள்ள மனிதனிடம் உயிரற்ற ஜட பொருள்கள் தோன்றுவதை போல உணர்வுள்ள இறைவனிடமிருந்து உணர்வற்ற பல பொருள்கள் தோன்றின அப்படின்னு மூணு எக்ஸாம்பிள் முண்டகோபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆனா இங்க ஒரே விஷயம் தான் இந்த எக்ஸாம்பிள் இந்த தங்க தங்க தங்கத்தினால செய்யப்பட்ட தங்க கட்டி அதை தெரிந்து கொண்டால் சர்வம் லோகமயம் விஜாத்தம் பவதி ஆபரணங்கள் எல்லாம் கட்டக்க முக்குட்ட கேயூராதி எல்லாவற்றையும் அறிந்ததாகும் இது உதாரணம் இன்னொரு உதாரணம் அப்புறம் இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு நெயில் கட்டுற நெயில் கட்டரை பார்த்தா அது எதுல செய்யப்பட்டிருக்கு இந்த இடத்துல ஞாபகம் வச்சுங்க ஒரு மண்ணாலான பாத்திரத்தை பார்த்தா மற்ற மண்ணாலான பாத்திரங்கள்லாம் மண்ணால் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி எடுத்துக்கணும் அதே மாதிரி ஒரு நகையை பார்த்தா ஒரு நகை எதுல உண்டாயிருக்கோ அந்த மாதிரி எல்லா நகையும் அந்த தங்கத்திலிருந்தே உண்டாயிருக்கு அதே மாதிரி ஒரு நெயில் கட்டர் நக்க நிகம் பண்றதுக்கு இரும்பு அந்த காலத்திலே இருந்துருக்கு அதை பார்த்தா அது இரும்பு செஞ்சிருக்கிற மாதிரி கடப்பாறை எல்லாம் பெருசா பெருசா இங்க போட்டிருக்க இந்த கருடர்லாம் எல்லாமே இரும்பு தான் தெரிக்கணும் ஒரு பொருளின் ஒரு பொருளின் அந்த ஒரு பொருள் யாரு புரிய இப்போ வந்து மண் உருண்டேங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பாத்திரமே போட்டுக்கோங்க தப்பு இல்லை யதா ஏக்கேன மிருப்பிண்டேன யதா ஏக்கேன லோக மணினா எதா ஏகேன நக நிகிருந்தனேன அதுக்கப்புறம் ஒரு பேர் காஷ்ணாயசம்னு பேர் காஷ்ணாயசம் அதை வந்து கிருஷ்ணாயசம்னு சொல்லுவாங்க கார்டாயசம் அந்த கருப்பை இரும்போட சுவாவம் என்னது கருப்பு தானே இதுக்குதே சொல்கிறது உங்க சத்வத்துக்கு ஸ்வர்ணம் ரஜ ரஜஸுக்கு வெள்ளி தமஸுக்கு இரும்பு எல்லா குணங்களை சொல்கிறதுக்கு இதையும் வச்சுப்பாங்க அதே மாதிரி நிறம் என்னது சத்துவத்துக்கு வெள்ளை ரஜஸுக்கு செகப்பு தமஸுக்கு கருப்பு அதில் கார்ஷாய சொன்னால் இரும்புன்னு அர்த்தம் எல்லா ஒரு பொருளின் ஒரு பொருளின் காரணத்தை அறிந்தால் எல்லா பொருளின் காரணத்தையும் அறிந்ததாகும் அப்பொழுது காரியம் என்னன்னா காரியம் என்பது ஒரு தோற்றமே வெறும் சொல் மாத்திரமே உண்மையில் காரியம் என்பது இல்லை காரணம்தான் காரியமாக காட்டிக்கொண்டிருக்கிறது காரணத்தை அறிந்தால் காரியம் அனைத்தையும் அப்படி சொல்லி அதை கடைசியா முடிக்கிறார் ஞாபகம் அதுல எல்லாம் ஞாபகம் லோகமித்தியவ சத்தியம் கார்டாயசமித்தியேவ சத்தியம் கிருஷ்ணாயசம் இத்தியவ சத்தியம் கிருஷ்ணன் தான் காரிணம் கிராமது திரும்ப திரும்ப சோம்யம் வருது பாருங்க ஹே சோம்யே சகா ஆதேசா ஏவம் பவதி அந்த உபதேசமானது இத்தகையதாக இருக்கிறது எந்த உபதேசம் எந்த உபதேசத்தை கேட்டால் போருமா எல்லாவற்றையும் கேட்டதாக ஆகுமோ சிந்தித்ததாக தெரிந்து கொண்டதாக ஆகுமோ அந்த ஆதேசம் இப்படி இருக்கு இதெல்லாம் சொன்னது மூணு திருஷ்டாந்தம் எதுக்குன்னா அந்த தாஷ்டாந்தத்தை பிரம்மனை புரிஞ்சுக்கிறதுக்காக சத் பிரம்மனை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்டது ஆதேசா ஏவம் பவதி அப்படி சொல்லி முடிச்சிருக்கார் உடனே அவன் என்ன சொல்ல போறாங்கிறத அடுத்த வகுப்புல பார்க்கலாம் அதற்கு பதில் சொல்ல போறான் எனக்கு அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கன்னு சொல்ல போகிறான் இவர் சரி சரி அங்கேயும் போய் பாடசாலையுமே படினு அனுப்பிச்சுட்டாருன்னா என்ன பண்ணுறது அதுக்கு அவன் ஒரு மெத்த இடம் அப்பாவுக்கு பிள்ளை தப்பாக சொல்கிறாங்க இல்லையா அது அவனும் பேச அடுத்த வகுப்பில் பார்க்குறான் ஓம் ஈஸ்வரோ குரு ஆத்மே தீ மூர்த்தி பேத விபாகினே வியோமபத்யாத்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்தி ஹரி ஓ ஆகஸ்